சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருபியார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அந்த ருக்மிணி தாயார் கிருஷ்ணனுக்கு அனுப்பின சந்தேகத்தில் ராட்சசேன அப்படின்னா ஒரு இது கொடுத்தார் ராட்சச உத்வாக மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணார் அதாவது அது அலவுடு அது வந்து பர்மிட் பண்ணப்பட்டது அதாவது இந்த ராஜகுமாரர்களுக்கு விருப்பப்படக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய அரசகுமாரி பெண்ணை மற்ற சுற்றி இருக்கக்கூடிய பாந்தவர்கள் மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லா இருக்கிற போது அவள் விருப்பப்படக்கூடிய ராஜகுமாரன் அவர்களை அவர்களோடு சண்டை போட்டு எடுத்து சென்று கல்யாணம் செய்து கொள்ளலாம் அதுதான் ராட்சச வித விவாகம்னு கத்திரர்களுக்கு மாத்திரம் தர்ம பிரகாரம் அலவு செய்யப்பட்ட அதாவது அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு விவாகம் ராக்கரசிவம் அது சொன்னதுனால அப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்போ வந்து கடைசியில் எல்லா ராஜாக்களும் சண்டை போட்டார்கள் பலராமன் இருக்கிறதுனால எல்லாம் தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களால் வீட்டுக்கு போயாச்சு இது விஷயம் தெரிஞ்ச ருக்மி அதாவது ருக்மிணியினுடைய தமையன் தமையன் அண்ணா ஒரு சபனம் போட்டான் பொறுமை இல்லாதவன் கோபம் கொண்டவன் நீண்ட கைகள் கொண்டவன் பல பராக்கிரமம் கொண்டவன் கவசத்தில் போட்டுட்டு வீழெல்லாம் கையில் வச்சுட்டு எல்லா ராஜாங்களுக்கும் ஒரு சபனம் பண்ணான் யுத்தத்தில் கிருஷ்ணனை முடிக்காமல் ருக்மிணியை திருப்பி கொண்டு வராமல் குண்டின பிரவேசிக்க மாட்டேன் இதை சத்தியம் அப்படின்னு பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி கிளம்பினான் அந்த சிசுபாரனை சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவனுக்கே சுயமாக பண்ணுறாப்பிலையும் பண்ணான் அவன் அது அந்த விஷயத்தில் அவன் சத்தியமாக இருந்தான் அவன் குண்ணின புறத்துக்கும் வேறு வேறு ஒரு நகரம் நிர்மாணம் பண்ணி மேல இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலிருந்து மேல தொடர்வோம் மூலத்தை சேவிப்போம் ரூ சாரிம் பிரகசரஸ்வான் எதா தே சம்யுகம் பவேத் ரத்தருகிய சாரிம் பிரகசரஸ்வன் எதற்கிருஷ்ண தயுகம் பவேத் इतुवा रथमा्य सारथिपावर चौरेस्म ये संयुगं भवत् अद्याहशिर्भाणी गोपाल सुधुर्मद नेश वीरमदम येन तयावस मे प्रसवृता अद्याहम निशिभा अद्याह निशिर्भाणि गोपाल अद्याहशिर्भाणी गोपाल धुर्मदे नेशमदम येन वसा ன குமவி அப்பமாவிதேவிம்யமானமா தி தித்தயர்ஷ சுடம்க்ே கிருஷ்ணம்ிப அகச்சாத் கணம் குழப்ப சுதம் ஜனே கிருஷ்ணம் திருபிசரே ஆக்சாத் க்ஷணிஷன சாரம் மூஷிவாத் ஹவி டுவத் ஹவி ஹரிஷியமூட்டோதின குற்ற யாதி குதிசாரம் மூஷிப்பாத் ஹவி ஹரிஷியமூட்டோதின இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் மருவீ பாம் இருபத்தி ஒன்றிலேருந்து பார்ப்போம் மூலத்தை செய்விப்போம் இந்த ருக்மி அதாவது ருக்மிணியுடைய தமையனார் அவர் அடுத்தது இந்த சிசுபாலன் இவர்கள்லாம் கிருஷ்ணனை திட்டுவார்கள் ஜராசந்தன் அந்த திட்ட வார்த்தையை எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் மூலம் தான் மூலத்தில் தான் இருக்குது மூலத்தில் இருந்தாலும் அது மெல்லா சொல்லுவேன் இல்லைன்னா மாற்றி சொல்லுவேன் அது எனக்கு கொஞ்சம் சொல்லறது கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் इत्युक्त्वा रथम आ सारथिपावर चोरे अस्् यत कृष्ण ते संयुग्वा रथमा सारथिपावर चोरे अस्मा यत ते संयुग्याह शिर्भाण गोपाल सुधुर्मे नेश्ये विमदम येन सवसा प्रसव घृता अद्याहश्रेर्भाण गोपाल सुधुर्मदे नेशमदम येन सवसा मे प्रसम घृता विकत्थमा कुमतिर प्रमाणी रथेनेैक गोविंद अथ आहूयते विकथमा कुमतिश प्रमाणी रथेनेैक गोविंद अथ आहूयते धनुर्वकृष्य सुदृढ़ जग्नेस आगचा क्षण ति इदूना कुलपन धनुर्विष्य सुदृढ़ जग्नेस आगचात्र क्षण ति இருபத்தி அஞ்சு அர்த்தம் பார்ப்போம் ஒண்ணுல இருந்து அர்த்தம் பார்ப்போம் ஏற்கனவே அந்த ருணி ருக்மிணியுடைய அண்ணா அண்ணன் தமையன் செஞ்ச ஒரு இதை பார்த்தோம் ஒரு சபரத்தை பார்த்தோம் அதுக்கு மேலே எப்ப அப்படி சொன்னான் கிருஷ்ணனை முடிக்காமலேயோ ருக்மிணியை திருப்பி கொண்டு வராமலையோ கொண்டின பட்டத்துக்கு நான் பிரவேசிக்க மாட்டேன் சத்யம்னு ஒரு பிரமாணம் பண்ணிவிட்டு அப்படி சொல்லி தேரில் ஏறிண்டு வேகமாக சாரத்தை பார்த்துருவோம் கிருஷ்ணன் எங்கே இருக்கானோ அங்கே பார்த்து குதிரையில் ஓட்டு அவனுக்கு யுத்தம் நடக்க போகுது அவருக்கு எனக்கும் யுத்தம் நடக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த தேரில் ஏறிண்டு தேர்த தேரொட்டி அப்படி விரட்டினான் எந்த கிருஷ்ணனால் என்னுடைய தங்கை சகோதரி பலாத்காரமாக அபரிக்கப்பட்டாலோ துர்புத்தி கொண்ட அந்த இடையனுடைய வீரிய கொழுப்பை இன்னைக்கு நான் கூறான பானங்களால் கூறான பானங்கள் அதனால அபகரிக்கிறேன் வீரிய கொழுப்பு அபகரிக்கிறேன் அதுக்கப்புறம் துர்புத்தியும் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பராக்கிரமனுடைய பலாகிரமத்தை பலபராக்கிரமம் தெரியாதவனும் பிளற்றிண்டுக்கூடியன ருக்மியானவன் அதாவது ருக்மிணியினுடைய சகோதரன் ஒரே தேரில் ஏறிண்டு கிருஷ்ணனை பார்த்து நில்லு நில்லு திட்ட திட்ட நில்லு நில்லு ஆஹ் கொஞ்சம் இரு இரு கொஞ்சம் இரு இரு அப்படின்னு கூப்பிட்டான் திருடமான வில்லை இழுத்து மூணு பானங்களால் கிருஷ்ணனை அடித்தான் முதல் அடிச்சிடவன் தான் மூணு பானங்களால் திருடமான வில்லை போட்டு நான் ஏற்றி இழுத்து கிருஷ்ணனை அடித்தான் யாதவர்களுடைய குலபா எதுவும் நாம் குலபாவம்சனால் யாதவர்களுடைய குலத்தை கடுத்தவனின்னு அர்த்தம் கோ குல கோடாலின்னு அர்த்தம் குல கோடாரி குல கோடாரின்னு அர்த்தம் யாதவர்களுடைய குலத்தை கடுத்தவனே கோடாரி இந்த நேரத்தில் ஒரு கிண நேர் ஒரு நேரம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொன்னேன் ஏன் மாஜாவியாக கபடமா யுத்தம் செய்யக்கூடிய உன்னுடைய கொழுப்ப இப்போ இப்ப உன்னை வந்து போக்கடிக்கிறேன் கொழுப்ப போக்கிறேன் உன்னை அப்படின்னு ஒரு மிரட்டினான் சொன்னான் அந்த ருக்மியான ருக்க்மிணியினுடைய சகோதரன் மறுபடியும் பார்ப்போம் வருமா அப்படிப்பட்ட சண்டையில் கிருஷ்ணனை முடித்து ருக்மிணியை திருப்பி கொண்டு வராமல் குண்டின புறத்தில் குண்டின நகரத்துக்குள்ள நுழைய மாட்டேன் சத்தியம் அப்படின்னு அந்த ராஜாக்கள் தலையிலலாம் அடித்து ஒரு சத்தியம் பண்ணிட்டு அப்போ வேகமாக சொல்லிண்டு ரத்தத்தை எரிண்டு சாரதிட்ட சொன்னால் ஒரு அக்ஷவணிசியனை திரட்டின்னு போகிறேன் என்ன கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு தேராக ஓட்டு சொல்லு அவனோட நான் போர் போட போரிடப் போகிறேன் அவனோட சண்டை போட போகிறேன் போர் போகிறேன் அப்படின்னு அந்த புத்தி கட்டுப்போன அந்த இடையன் என் தங்கையை பலாத்காரமாக பறிச்சின்னு போகிறான் இவன் வந்து கிருஷ்ணனை தட்டுறான் புத்தி கட்டுப்போன அந்த இடையன் கிருஷ்ணனை சொல்கிறான் என்னுடைய தங்கையும் பலாத்காரம் பறிச்சுன்னு போகிறான் அவனுடைய வீர செருக்கம் அதாவது வீர கர்வம் பல பராக்கிரம கர்வம் அவனுடைய திமிரு அதை வந்து என்னுடைய கொழுப்பு அதை என்னுடைய கூர்மையான பானங்களால் இந்த அடக்கிறேன் அவனை முடிக்கிறேன் அப்படி சொல்லி பகவான் கிருஷ்ணனுடைய திறமை அவனுடைய சக்தி பராக்கிரமத்தை தெரியாத புத்தி இல்லாத மதிக்கட்டு போன புத்தி கட்டு போன ருக்மி தனியாக ஒத்த தேரோட கோவிந்தனை நில் நில் அப்படின்னு உறக்க கூப்பிட்டு சொன்னான் அப்போ இல்லை நன்றாக நான் ஏற்றி நன்றாக இழுத்து மூணு அம்புகளால் கிருஷ்ணன் அடிச்சுட்டும் சொன்னான் எது குலத்திற்கு கோடாலி மாதிரி இருக்கக்கூடிய இழிவு தருபவனு எதுகுலத்திற்கு இழிவு தரக்கூடியவனு கோடாலி மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரம் இல்லை ஒரு நிமிஷம் இது நில்லு காக்கு தெய்வத்திற்காக வச்சிருக்கார்கள் ஹவிஸ் ஹோமம் யாகம் எல்லாம் பண்ணார்கள் அதை வந்து காக்கை எப்படி திருடியின் போகுமோ அவிசை பரிச்சின் போகும் தூக்கின் போகுமோ அப்படி என்னுடைய தங்கையனி அபகரித்து நெங்க போற என் மூடனே மாயையால் மறைஞ்சு நின்னு கண்டடக்கூடிய உன்னுடைய திமரு உன்னுடைய கர்வம் அது எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன் அழிக்கிறேன் அப்படின்னு துவாங்ஷ அந்த காக்க மாதிரின்னு அர்த்தம் அந்த அடி அடிக்கிறேன் அப்படின்னு ஒரு மிரட்டினான் மேலே இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து யாவண்ணமே ஹதோபானைஹி சையீதா முஞ்சதாரிகாம் ஸ்மயன் கிருஷ்ணோ தனுஷித்வா ஷட்பேர் விவியாத ருக்மிணம் யாவண்ணமே ஹதோபானைஹி சயீதா முஞ்சதாரிகாம் ஸ்மகன் கிருஷ்ணோ தனுஷித் ியத க்மிணம் அபிச்சு வான் ட்வியம் சூத்தம் ஞம் திரி நானிய அனுரா நய கிருஷ்ணம் விவ்ராத பஞ்சி அஷ்டிச்சு வான் ட்வியம் சூத்தம் ஞஜம் திரி சன்யராய கிருஷ்ணம் விவிய பஞ்சி தை தாடிச்சேரட்சு புனரத்து உபாத் தரப்பய தை தாடி சிச்சேர தனுரட்சு புனத்து உதத்த தரப்ப அச்சிந் அவிய பரிகம் பட்டிசம் சூலம் சர்மா சக்கியோ மர எயுமா தவம் சோச்சினத்து ஹரி பரிகம் பட்டிசம் சூலம் சர்மா சிதோ மர எயுமா தவ சோச்சினத்துரி தோர்தவ ப்ளூக்கிய கட் பாம்சையிருஷ்ணமிர்தான் பத்திவாவகம் தோர்த அவப்ளு ஃட்ணிர்ஜிசையிருஷ்ணமியுள்ள பத்தங்க பாவகம் முப்பதாவது ஸ்லோக்கம் அருடீம் பாம் இருபத்தி அஞ்சில நிறோநியஞ்சிலோ இருபத்தாரலாவே ஹோணை சைதா முஞ்சாரி மயோ தனுச்சி ஷட்வம் யாவணை யாவோ ஹோணை யாவோ ஹோணி சைத முச்சாரி மயோ தனுட்சி ஷட்வாக்குமிணம் அஷ்டோன் டுவா சூத்தம் ஞம் பத்திர சேகேகத்தை தனுராதாய அஷ்டோன் டுவா சூத்தம் துஜம் திரு சனுராம் விவியர பஞ்ச் தாடி சரோஸ் தன புன அனாத்த தச்சு அவ தாடி தை தாடி தை தாடி ச்சேச்சு புன அன்யூபி அச்சுனத்து அவிய தை தாடிதோயிச்சேர்த்துருச்சுனா புனரூபா தரப்பச்சு அவய பரிகம் பட்டிசம் சூலம் சர்மாசி சகித்தோமர எயது ஆயுத மாதத்தம் சோட்சினத்து ஹரி பரிகம் பட்டிதம் சூலம் சர்மாசி சி மர எத்து ஆயுத மாதத்தம் சோச்சினத்து ஹரி தோ ரவ ப்ளூத்த கட் பாணிர்ஜிசையிருஷ்ணமியு பதங்கைவ பாவகம் தத்தோ ரத்தா துவ ப்ளூத்ய கட்கபாணி திக அம்சைய பதங்கைவ பாவகம் முப்பதாவது ஸ்லோகம் முப்பதாவது ஸ்லோகம் அர்த்தமாக இருக்கும் என்ன சொல்கிறார் சுத்த பிரம்மஷிகள் சொல்கிறார் வைப்போம் இந்த அவன் வந்து வீர வார்த்தைகளால் அந்த ருக்மியானவன் கண்ணனை மிரட்டினான் அதுதான் கடைசியாக பார்த்து இந்த உன் கொழப்பு அடக்கிறேன்னு என்னுடைய பானங்களால் அடிப்பட்டவனாக கீழே விழுவதற்குள்ள கீழே விழுவதற்குள்ள கீழே விழுவதற்குள்ள அந்த தாரிகா முஞ்சா அந்த பெண்ணை விட்டுடும் கிருஷ்ண பகவான் சீர்த்திண்டு வில்லை உடைச்சு அவனுடைய வில்லை உடைச்சு ஆறு பானங்களால் ருக்மியும் எட்டு பானங்களால் நாலு குதிரைகளிலும் ரெண்டு பானங்களால சாரதியும் மூணு பானங்களால் கொடியும் அடுத்தார் அந்த ருக்மி வேறு தனுஷு வேறு வில்லை எடுக்கிற போது அஞ்சு பானங்களால கிருஷ்ணனை அடித்தான் அப்போ அந்த பான கூட்டங்களால் அடிக்கப்பட்ட கிருஷ்ணனும் வில்லை அவனுடைய வில்லை முறிச்சார் மறுபடியும் வேறு வில்லை எடுத்தான் வேறுவில்லை அழு எந்த ஒரு அவ்ஜையாக எதுவும் குரன்றாத குறையாத அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அறிய முறித்தார் சர்வே சொன்னான்னு கிருஷ்ணன் பரிகம் அப்படின்னா பரிகம் பட்டெல்லாம் ஒரு ஆயுதங்கள் குண்டாந்தடி சூலம் கேடயம் கத்தி சக்தியாயுதம் தோமரம் எப்படி எந்தெந்த ஆயுதத்தையெல்லாம் அந்த ருக்மி எடுத்தாலும் எல்லாவற்றையும் முறித்தார் அடித்தார் ஒடித்தார் அப்பொழுதும் கோபம் கொண்ட அவன் வந்து கையில் வாழ் எழுந்தி கையில் வாழ எடுத்துட்டு தேரில் வந்து குறிச்சும் அப்படியே கொள்வதற்காக ஈசல் ஈசல் வந்து எப்படி அந்த இதை பார்த்து வரும் தீபத்தை பார்த்து வரும் இல்லைன்னா அக்னியை பார்த்து வரும் அப்படி கிருஷ்ணன் இருக்க ஓடினானவன் ஓடி வந்தானவன் விவரமாக பார்க்கணும் விவரமாக சொல்லணும் இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி ஆறுலேருந்து சொல்லணும் இப்படி மறைஞ்சு போடக்கூடிய உன்னுடைய திமிரை இதோ முடிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் என் பானங்களால் இப்பட்டு விடறதுக்குனால நான் பானங்களால் ஒன்று அடித்து நீ கீழே விடறதுக்குனால என் தங்கையை விட்டுடும் விட்டுடும் தங்கையை விட்டு தங்க இதை விட்டுடு என் பொண்ணை விட்டுடு கீழே விட்டு அப்படின்னோடனே கிருஷ்ணன் சிரிச்சுட்டு முதல்ல அவனுடைய வில்லை உடைச்சி அப்புறம் ஆறு அம்புகளால் ருக்மி அடித்தார் அப்புறம் ஒரு எட்டு அம்புகளால் குதிரைகளையும் ரெண்டு அம்புகளால் தேரோட்டியும் மூணு அம்புகளால் கொடியும் அடித்தார் ருக்மிக்கு வேறு ஒரு வில்லு வேறு ஒரு தனுஷை கையில் எடுத்துகிட்டு கிருஷ்ணனை அஞ்சு அம்புகளால் அடித்தான் அப்போ அந்த அம்பு வரிசைகளால் அடிபட்ட கிருஷ்ணன் வந்து அவனுடைய வில்லை முறித்தார் அடித்தார் முறித்தார் மறுபடியும் வேறு வில்லை எடுக்க அவர் எடுக்கிற போதும் அழிவில்லாத அந்த பராக்கிரமம் குன்றாத குறையாத அப்படிப்பட்ட பராக்கிரமம் பெற்ற பகவான் அதையும் முடித்தார் இரும்பு தடி வாழ் சூலம் கேடையும் கத்தி வேலு குண்டாந்தடி இப்படி அவன் எந்தெந்த ஆயுதங்கள்லாம் எடுத்தான் பரிகம் பட்டிகம் சூலம் சர்ம அசி சக்தி தோமரோ இதான் தடி வாழு சூலம் கேடயம் கத்தி வேலு குண்டாந்தடி இப்போ எதெல்லாம் ஆயுதம் எடுத்தானோ எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனன் கிருஷ்ணன் முறித்தார் அடித்தார் ஒடித்தார் கதி அப்போது ரொம்ப கோபம் கொண்ட அந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் அவன் இந்த சுருக்மி கிருஷ்ணனை முடிப்பதற்காக கையில் கத்தியை தூக்கிண்டு ரதத்துலேருந்து குதிச்சு விட்டில் பூச்சி எப்படி வந்து அந்த தீபத்தை நோக்கி வரும் இல்லை நெருப்பை நோக்கி வரும் விட்டில் பூச்சி இருக்கும் அது பார்த்தா தெரியும் அப்படி வர மாதிரி எதிர்த்து ஓடி வந்தான் ஆ மேலே முப்பத்தையும் ஸ்லோகத்தை மேலே பார்ப்போம் தசம் ஆ பதா கட்கம் திசர்மேஷு சிவாதே திம்மம் ருமிணம் அதுமுஜராக ட்ம்லர்மேஷு சிவம் ஆதே திம்மம் ருமிணம் அன்முஜரோகம் ருமிணி பயவிஹ்வல பதி பாதிர் உச்ச கருணம் சதி திருத்தோகம் ருமிணி பயவி பதிர் உச்ச கருணம் சதி team mm -hmm. யோகேஸ்வராமன் தேவெவத் யோகேஸ்வரா பிரமேத்மன் தேவா ஜகத்பே அத்தும் நாகதி கலையணம் மே மகாபுஜ ோரா பிரமேத்மன் தவத்பாரதி கலியாம் மே மகாபுஜ ஸ்ரீசுகோவாச்ச தய பரித்திரா சிகிதங்க சுச்சாவசுஷன் முக்கருடைய காத்தர் விசிரம்சிர் காத்தர்யிரம்சிமம் करुणो इसको ீதார கருணோ सुचा, सुचा பரித்தாச விங்க சுச்சா कातर्य முக்கரு கண்டைய காத்திய விஷ்ணம் சிலஹேமலையீத்தபார करुणो நவர் சைலே ந சைலினா தம் அசா காரணம் சைலா தம் அசா காரணம் சஸ்பு கேஷம் பிரவன் வரப்பாவன் மமோ பரசன்யமு பிரவீர நளினயலா காரணம் சுவேஷன் பிரவன் சப்பேஷம் சமஸ்து கேசம் பிரவன் விரியத்தை தாவன் மமர் பரசைமீரா நளினீம் எைலேயா தமசா காரணம் சமஸ்து கேசம் பிரவன் விருப்பியும் தாவன் மமர் பரசைன்யமம் இது பிரவீரா நளி கஜா முப்பத்தியஞ்சு மருடியும் பாத்தி ஒன்று லந்து பா ஈஷல் இருக்க பதங்காக ஈஷல் வந்து அக்னியை பார்த்துட்டு நேராக வந்து வரும் விழும் தானும் அப்படி வந்தானவன் தச்ம்லசேஷு சிவ் அசிம் ஆதே திமம் ருமிணம் ஹன்முஜிரா தா பதனம் திருசர்மேஷு சிவாதே திம்மம் ருமிணம் ஹன்முஜ் பராத்திருகம் ருமிணே பயவிவர பதிவாத்தருணும் சதி திருஷ்வா பராத்திருகம் ருமிண பதிவாடர் வாச்சருணம் சதி is யோகேஸ்வரா அப்பிரமேயாத்மன் தேவதேவா ஜகத்பத அந்தும் நாரசி கல்யாண பிராதரமே மகாபுஜ யோகேஸ்வரா அப்பிரமே ஆத்மன் தேவதே வா ஜ்பத அந்தும் நாரசி கல்யாண பிராத்தரம் மே மகாபுஜம் இந்த இடத்துல நாம சங்கீர்த்தனை மாதிரி இருக்கு அதனாலேயே பகவான் வந்து சரின்னு உற்றுநர்ப்பு இருக்கு நாம சங்கீர்த்த மாதிரி இருக்கேன் யோகேஸ்வரா அப்ரமேகா ஆத்மன் தேவதே வா ஜக்பத அந்தும் நாரசி கல்யாண பிராத்தரம்மே மகாபுஜம் தய பரி விங்க துச்ச வசிஷன் முக்கருக்கண்டம்சிரேமலபர கருணோ நியத்தோவாஜ தய பரிச விங்கா துச்சா வசூஷன் முக்கருக்கண்ட விஷ் மலைய கிரீரபார கருணோ நியத சைல தம் அசா காரணம் சமசுக்கேம் பிரவயன் விருப்பம பரசன்யம பிரவீரா நளி சைலினுக்கேம் சமசுக்கேஷம் சமசுக்கேம் பிரவயன் प्रवीरा யு பிரவீரா நளி உந்த பார்க்கும் பற்றி ஒன்றுலேருந்து பார்க்கும் அப்படியும் பொதுவாக அந்த ரூபத்தை பார்த்து அப்படியே ஒரு அட்ராக்ட் ஆகி அந்த விட்டல் பூச்சி ஈசல் அப்படியே உங்களை பார்க்குறோம் இந்த காலத்தில் மழை காலத்தில் இல்லை மழை வரப்போதும் இந்த தீபாவளி காலத்துலலாம் வரும் எங்கே இருந்தால் வரும் திடீர்னு பார்த்தா அந்த சாயந்தர வேலையில் ஒரு ஆறு மணி காலத்தில் அப்படியே ஒரு படையாக அது மாதிரி அது வந்து அது ஒரு லைட்டு போட்டிருந்தாலும் அது படி வந்து விழுவும் அப்படி அப்படி அக்னியை நோக்கி வர மாதிரி அந்த ருக்மி கிருஷ்ணன் தமிழ் ஓடினான் ஓடி வரக்கூடிய அவனுடைய வாழு கேடை அதை வந்து பானங்களால் தூள் தூளா செஞ்சு ருக்மிய ஹந்த முத்திர ஹத்துமா அவர் போக்கு காமிக்கிறான் பகவான் கூறான கத்தியை கையில் எடுத்திருந்தான் அப்போ கத்தி எடுத்த உடனே ருக்மிணிக்கு பயம் வந்துருக்கும் என்ன இருந்தாலும் அண்ணாவாச்சேன் அப்போ ருக்மிணி ஆனவள் அந்த பிராத்தாவன் தன்னுடைய அண்ணாவன் இப்படி வரை பண்ணுறதை பார்த்து கிருஷ்ணனை வந்து முயற்சிப்பதை பார்த்து பயத்தால் நடுங்கி போய் அந்த கணவன் ஆச்சேன் கை பிடிச்சாச்சேன் அவ்வளோதான் பா பர்த்தாரம் விழுந்து விஷனத்தோடு அப்படியே கருணையோடு பிரார்த்தனை பண்ணுறாள் யோகேஸ்வரா அப்ரமேயாத்மன் தேவதேவா ஜெகத் கல்யாணா ஜெ மகாபுஜா ஜெகத் மயங்கி போயிட்டான் கண்ணன் யோகேஸ்வரா அறிய முடியாத கொண்டவனே தேவர்களுக்கு தேவனே கல்யாண குணம் பொருந்தவனே நீண்ட கைகள் கொண்டான் ஜெகதீஸ்வரா என்னுடைய சகோதரி முடிக்கக்கூடாது மேல பார்ப்போம்